வணக்கம் நேயர்களே நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று மே மாதம் மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூற்றி ஆண்டு ஜமேக்கா என தற்போது அழைக்கப்படும் நாட்டை முதன் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அவர்கள் கண்டறிந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு வாஷிங்டன் டிசி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 பிரிட்டனின் முதலாவது பெண் பிரதமர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கொழும்பு விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஒன்றில் குண்டு வெடித்ததில் இருபத்தி ஓரு பேர் கொல்லப்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் காயமடைந்தனர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜேம்ஸ் பிரவுன் சோல் இசையின் தந்தை என அழைக்கப்பட்ட அமெரிக்க இசை வல்லுனர் இவர் ஆயிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சுஜாதா தமிழ் எழுத்தாளர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி ஆண்டு சிவாஜி இந்திய பேரரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜாகிர் ஹுசைன் இந்தியாவின் மூன்றாவது குடியரசு தலைவர் இந்நாளின் சிறப்புகள் போலந்து அரசியலமைப்பு நாள்